அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என உலகிற்கு ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை வலியுறுத்தியவர் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் என அழைக்கப்படும் திரு அருட்பிரகாச வல்லலார் திரு அருட்பிரகாச வல்லலாரின் அடிப்படை கோட்பாடான ஜீவகாருண்யத்தை மையமாக வைத்து வள்ளலார் குரூப்ஸின் இரக்கம் வெளியீட்டை தொடர்ந்து வள்ளலாரின் விண்ணப்பங்கள் வெளியிடுவதை வல்லற்பெருமான் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரும் வாய்ப்பாக கருதி எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய திரு அருட்பிரகாச வல்லலாரின் திருவடிகளை வணங்கி தொடங்குகின்றோம் உயிர்கொலையும் புலைப்பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தர் அல்லர் அவர்கள் புறையினத்தார் அவர்களுக்கு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிய பண்புறையேல் நண்புதவேல் என்பது வல்லலார் வாக்கு எனவே எந்த மதம் எந்த ஜாதி எந்த இனமாக இருந்தாலும் சைவ உணவு ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் உத்தமர்கள் இந்த விண்ணப்பங்களை தினமும் கேட்டு இறைவனிடம் விண்ணப்பம் செய்து எல்லாம் வல்ல இறைவனின் திருவறளை பெற்று வேண்டும் என்பதே இந்த வெளியீட்டின் நோக்கம் இதனை இலவச பிரதி எடுத்து தங்களை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் கொடுத்து மகிழுங்கள் விண்ணப்பங்களை பற்றிய செய்திகள் வல்லற்பெருமான் நான்கு விண்ணப்பங்களை தாம் கைப்பட எழுதியுள்ளார்கள் விண்ணப்பங்களின் முடிவில் இங்கனம் சிதம்பரம் இராமலிங்கம் என கையெழுத்தும் இட்டுள்ளார்கள் இந்த விண்ணப்பங்கள் வல்லற்பெருமான் முத்தேக சித்தி அடைவதற்கு தோராயமாக இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக எழுதியுள்ளார்கள் திரு சாராம்சமே விண்ணப்பங்கள் என நாம் கருதலாம் மேலும் அனைவரும் பயன்பெற வேண்டும் எனும் அருள் நோக்கோடே வல்லற்பெருமான் செய்யுளாக இல்லாமல் உரைநடையாகவே இந்த நான்கு விண்ணப்பங்களை அருளி செய்துள்ளார்கள் வல்லற்பெருமான் தாம் இறைவனிடம் விண்ணப்பித்து கொண்டதுமல்லாமல் சன்மார்க்க அன்பர்கள் இறைவனிடம் எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என சொல்லித் தருவதாகவே இவ்விண்ணப்பங்களை அருளி செய்துள்ளார்கள் இதனை நினைந்து நினைந்து நாம் வல்லற் பெருமானை போற்ற வேண்டும் விண்ணப்பத்தின் நிறைவு பகுதியை மட்டும் இந்நாளில் சண்மார்க அன்பர்கள் வழிபாட்டின் நிறைவில் விண்ணப்பம் செய்யும் நிலை உள்ளது இந்த நிலை மட்டுமின்றி தினந்தோறும் அதிகாலை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் முன்னிலையில் இந்நான்கு விண்ணப்பங்களையும் முழுமையாக விண்ணப்பம் செய்து எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறுவோமாக